அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் இது பதவுற சொல்ல வேண்டியதே இல்லை அப்படியே இருக்கு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அதாவது பொறாமை உடையவனை மகாலட்சுமி தன்னுடைய சகோதரியாகிய தமக்கையாகிய மூதேவியை காட்டி விடுவாள் காட்டி விடுவாள்னா என்ன அர்த்தம் வறுமையில் அவன் திண்டாடுவான்னு அர்த்தம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பெல்லாம் போயிடும் பொறாமை இருக்கிறவனுக்கு செல்வச் செழிப்பு போயிடும் வறுமை துன்பம் நிச்சயம் ஏற்படும் என்பதுதான் பொருள் செய்யவளாகிய திருமகள் பொறாமை உடையவனை கண்டு பொறுக்க மாட்டாதவளாய் அழுக்காறு உடையானை செய்யவள் அவ்வித்து அவ்வித்துன்னா அவளுக்கு பொறுக்காது இந்த அழுக்காறு உடையவனை செய்யவள் அவ்வித்துன்னு சொல்லணும் முதல்ல அப்படியே பார்த்தோன்னாம அழுக்காறு உடையானை செய்யவள் அவ்வித்து தவ்வையை காட்டிவிடும் இந்த பொறாம குண உடையவனை பார்த்து மகாலட்சுமி பொறுக்க முடியாமல் அவ்வித்துன்னா பொறுக்க முடியாமல் தவ்வையை தன்னுடைய தமக்கை மூதேவியை அதாவது வறுமையை கொடுத்து விட்டு போய்விடுவாள் அதாவது அவள் நீங்கிறது மாத்திரமில்லை வறுமையும் வந்துவிடும் என்பது நிச்சயம் அப்படிங்கிற கருத்தை அழுத்தமாக சொல்கிறார் திருவள்ளுவர் நான் சொல்கிற வழக்கம் எல்லோரும் வீட்டில் மகாலட்சுமி படத்தில் கீழே வந்து நான் இருக்கும் இடத்தில் அஷ்டலட்சுமியும் அனுகிரகமும் இருக்கும் செல்வங்கள் கொழிக்கும் அப்படின்னு நிறைய பணத்தை போடுறாங்க அதுக்கு பதிலாக இந்த குரலை எழுதி வச்சாலே போகும் யாருக்கும் தரித்திரம் வராது பொறாம குணம் நம்மள்ட்ட வரக்கூடாது பொறாம குணம் வந்தால் நம்மள்ட இருக்கிற செல்வம் போயிடுங்கிற ஒரு எண்ணம் எல்லாேருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் பொறாமை இருக்கிறவங்ககிட்ட செல்வம் தங்காது சோம்பலும் வறுமையும் குடிகொள்ளும் அப்படின்னு உரையாசிரியர் சொல்லுகிறார் அவன் தன்னோட முயற்சியில் ஈடுபடாமல் எப்போவுமே பிறர் மேலே பொறாமை கொண்டு அவர்களை பற்றின குறைகளை எல்லாம் பிறர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படி இருக்கிறபோது அவனுக்கு எங்கே உழைக்க முடியும் செல்வம் பெற முடியாது பிறர் வந்து மறைமுகமாக முதல்ல பேசுவார்கள் பிறகு நேரடியாகவே பேசி விடுவார்கள் அவனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது கீழநிலைக்கு போய்விடுவான்னு அர்த்தம் வறுமையும் துன்பமும் அவனை வாட்டி எடுக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வியம் என்றால் பொறாது பொறுக்க முடியாமல்னு அர்த்தம் மற்றவர்கள்கிட்ட பெருகி செல்வத்தை ஆக்கத்தை இன்பத்தை கண்டு பொறுக்காமல் உள்ளம் புழுழுங்கிறதுனால அந்த ஆக்கத்துக்கு காரணமான தேவதை அதி தேவத்தையான மகாலட்சுமி லக்ஷ்மி தேவி அழுக்காறு வெறுத்து இகழ்வாள் அதாவது செல்வத்தை பிறர் நன்றாக பாதுகாத்து வருகிறார்கள் மகாலட்சுமியை மதித்து தர்மத்தை கிடப்பிடிச்சு பொறாமை இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை இவன் இகழ்ந்து பேசினா அந்த அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆனவள் இவங்கிட்ட இருக்காமல் இவன் அதை இகழ்ந்து பேசுறதுனால தன்னுடைய தமக்கையை அங்கே அனுப்பித்து வைத்து விடுவாள் அவனுக்கு செல்வம் வந்து சேராது இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது செல்வம் இருந்து சேராமல் இல்லை ஒருத்தன் பொறாம குணம் இருந்தால் மகாலட்சுமி இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற செல்வத்தை பார்த்துத்தானே இவன் பொறாமப்படுறான் ஆகலாம் அங்கே இருக்கிற மகாலட்சுமியே இவனுக்கு செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செல்வம் வராமல் பண்ணிவிடுவோம் அப்படி அர்த்தமும் இருக்குது ஆக அழுக்காறு உடையவர் உணவும் உடையுமின்றி உழலுவார் அப்படின்னு இதுக்கு முதல் குரலை சொன்னார் அது மாத்திரமில்லை அங்கன் இவருக்கு எப்போவுமே நித்திய தரித்ரம் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் வறுமை துன்பம் வருங்கிறத இங்கே உணர்த்துறார் செய்யவள்ங்கிறதுக்கு லெக்ஷ்மின்னு அர்த்தம் செந்நிற திருமேனியும் செவ்விய நீர்மையும் உடையவள் அதாவது சத்குணங்களெல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கே மிகவும் சிறப்பாக விளங்குபவள் ஆகையினால் அவளுக்கு செய்யவள்னு பேர் செய்யாள் பூமகள் திருமகள் பெயரே அப்படின்னு பிங்களந்தைங்கிற நிகண்டு அதாவது தமிழ் அகராதி நூல் சொல்லுகிறது தவ்வை அப்படின்னா தமக்கைன்னு அர்த்தம் செல்வமும் இன்பமும் ஸ்ரீதேவி அருள்வாள் வறுமையையும் துன்பத்தையும் மூதேவி அருள்வாள் சில இடங்கள் எல்லாம் வழிபாடே நடக்கிறது ஜேஷ்டா தேவின்னு அதாவது வரக்கூடாதுன்னு இந்த தருத்ரம் ஒரு நாள் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஜேஷ்டா தேவியவே வழிபடக்கூடிய ஒரு பழக்கங்கள் சில இடங்களிலே காணப்படுகின்றன பார்க்கடலில் நிறைய ரத்னங்கள்லாம் தோன்றின தேவ திரவ்யங்கள் திருமகளுக்கு முன்னால் மூதேவி தோன்றினாளாம் அதனால் இவள் மூத்தவள் அதாவது முதல்ல வருமே அதுக்கப்புறம்தான் செல்வம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவள் இளையவள் என்று ரெண்டு பேரும் முறை கொண்டு நின்றார்களாம் இது கூர்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதவரப்படிக்கலாம் அழுக்காறு ஒருவன் பிறருடைய செல்வம் முதலான சிறப்பினை கண்டு பொறாமை உடையானை கொள்பவனை செய்வள் மகாலட்சுமி அவ்வித்து அவனது பொறாமை குணத்தை பொறுக்க முடியாமல் தவ்வையை தனது தமக்கையாகிய மூதேவியை அதாவது வறுமையையும் துன்பத்தையும் அவனிடத்தில் இருக்கும்படி காட்டி செய்துவிட்டு விடும் நீங்கிவிடுவாள் ஒருவன் பிறருடைய செல்வம் முதலான சிறப்பினை கண்டு பொறாமை கொள்வானேயானால் அவனுடைய பொறாமை குணத்தை பொறுக்க முடியாமல் மகாலட்சுமி தன்னுடைய தமக்கையாகிய மூதேவியை அதாவது வறுமையையும் துன்பத்தையும் அவனிடத்தில் இருக்கும்படி செய்துவிட்டு நீங்கிவிடுவாள் ஆகவே நம்ம பொறாமை குணம் உடையவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறது தாத்யம் ஓஹோ அப்படியான்னு கேட்கக்கூடாது எனவே பொறாமை குணத்தை முற்றிலும் விட்டு வேண்டும் நமது வாழ்க்கையில் செல்வமும் இன்பமும் வேண்டுமானால் வறுமையும் துன்பமும் வரக்கூடாது என்ற எண்ணம் ஆழமாக இருக்குமே நிச்சயம் இந்த பொறாமை குணத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும் பிறருடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்பட வேண்டும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனமார